கூடுதல் நன்மையாகும் ஒருவர் அழகிய முறையில் உழு செய்து பின்பு தொடுகைக்காக பள்ளிக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு பதவி உயர்த்தப்படும் அவர் தொழுது விட்டதும் தான் தொழுத இடத்தில் தன் உழு முறையாமல் அவர் அமர்ந்திருந்தால் அவருக்காக என்று கூறி பிரார்த்திப்பார்கள் அவர் தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுது கொண்டிருப்பவர் போன்றவராவார் என்று நபிசல்லாக அவர்கள் கூறினார்கள் ஆறு நான்கு ஒன்பது